அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப் படலம் இருக்கோம் இப்போ கடந்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா அறுபத்தைந்து பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம் இப்போ அந்த அறுபத்தைந்து பாடல்களில் கடைசியாக அவர் அந்த பாடல் என்ன சொன்னார் அப்படின்னா ஆலமர் கடவுள் மீது ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே அப்படிங்கிறாரு அதாவது சிஷியம் வந்து ஒரு சந்தேகத்தை கேட்குறான் இப்போ இந்த பஞ்ச கோஷங்களையும் நீக்கிட்டால் எனக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே வெறும் இருள் மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த இருளை வந்து எப்படி நான் தெரிந்து கொள்வேன் அந்த இருளுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நான் எதை உணர்ந்து கொள்வேன் ஒன்றுமே தெரியாது அந்த சூன்யத்தையாக நீங்கள் வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றும் புரியல சுவாமி இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இது எப்படி திருப்பி திருப்பி நான் சொல்கிறதுப்பா ஏன்னா 1 ரெண்டு பிறவியாக நீ எடுத்திருக்கிற பல்வேறு பிறவிகள் நீ எடுத்து வந்திருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்தூல சூட்சம காரணம் அப்படிங்கிற மூன்று சரீரங்கள் நீ அடிக்கடி தாங்கி வந்திருக்கிறேன் அப்புறம் அந்த தேகங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய நினவு கனவு உறக்கம் அப்படின்ற மூன்று அவஸ்தைகள் அதுவும் நீ கடந்து வந்துக்கிட்டே இருக்கிற அப்புறம் மூன்று காலங்கள் சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலங்கள் அப்படிங்கிற இந்த மூன்று மூன்று விஷயங்களை நீ ஒவ்வொரு பிறவிலேயே எடுத்திருக்கிற பல்வேறு பிறவிகளாக இந்த ஜனன சமுத்திரத்தில் அலைகள் வந்து தோன்றி தோன்றி மறைவது போல நீ தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறியப்பா அப்படி இருக்கிற உனக்கு வந்து நான் எந்த சொல்லி புரிய வைக்க முடியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாச்சியப்பா நீ தான் அது அப்படி நான் சொல்றத உன்னால புரிஞ்சிக்க முடியலன்னா நான் எப்படி தான் இதை எடுத்து சொல்லுவேன்னு தெரியல ஆனால் இது சத்தியம் பா கல்ல மரத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆலமர் கடவுள் மீது ஆணையிட்டு சொல்றேன் அந்த தட்சிணாமூர்த்தியின் மீது ஆணையிட்டு சொல்றேன் இந்த அனைத்துக்கும் சாட்சி சொருபமான ஆத்மா நீதாம் பா சொல்லி அந்த பாடலில் முடிக்கிறார் இதுதான் நம்ம கடந்த பாடலில் பார்த்தோம் இப்போ அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன அந்த கடவுளும் நீயும் ஒன்று ரெண்டு எந்த அடிப்படையில் அவர் சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தா ஆன்மாவினுடைய அடிப்படையில் சொல்கிறார் இப்போ அக்ஞானிகள் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த பஞ்ச கோஷங்களுடைய அடிப்படையில் பிரித்து பார்க்குறாங்க இந்த உடலும் அந்த உடலில் எப்படி ஒன்றாயிடும் அப்போ ஈஸ்வரனுடைய தன்மை என்ன என்னுடைய தன்மை என்ன இதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான மனிதர்கள் நினைத்துக்கொண்டு இந்த வேதாந்த பாடத்திட்டத்துக்குள்ளே வர்றது கிடையாது ஆனால் இங்கே என்ன சொல்ல வருது சாஸ்திரம் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த பாடத்திட்டங்களில் விளக்கிட்டு வராரு இப்போ இன்றைக்கு வந்து அறுபத்தி ஆறாவது பாடலில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாம் கண்டு அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடர் வேறு உண்டோ பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தனை கொண்டேதான் அல்லாது பதினொன்றானும் அவனிடத்து உண்டோ பாராய் என்ன சொல்றாருன்னா எல்லாம் கண்டு அறியக்கூடிய எண்ணெய் ஏது கொண்டு அறிவேன் அதாவது எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிற என்னோட எண்ணெய் பற்றி நான் இன்னொரு விஷயத்தை கொண்டு எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லாதப்பா ஏன்னா சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்கிற ஒரு ஜோதி சுடருக்கு வேறொரு ஜோதி காட்டணுமா என்ன பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூரியன் கொண்டு போய் இன்னொரு தீபத்தை ஏத்தி தான் நம்ம சூரியனை பார்க்கணுமா என்ன அப்போ ஏற்கனவே அது பிரகாசமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஜோதி சுடர் முன்னாடி இன்னொரு சுடரை கொண்டு போய் ஏற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தனை கொண்டேதான் இப்போ கடந்த இதில் பார்த்தோம் பத்து பேர் ஆற்றை வந்து கிராஸ் பண்ணாங்க அப்போ அவங்க கிராஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் எண்ணி பார்த்தபோது ஒன்பது பேர் தான் இருக்கிறாங்க மாற்றி மாற்றி எப்படி என்னாலும் பத்தாவது ஆள் தெரியவே இல்லை அப்போ இன்னொருத்தர் வந்து காட்டி கொடுக்குறாரு அந்த பத்தாவது ஆள் நீந்தாண்டு பதினொன்றாவது ஆள் காட்டி கொடுத்தாலும் அந்த பதினொன்றாவது ஆள் அங்கே வந்து பத்தாவது ஆளாக மாறல அந்த ஏற்கனவே இருந்த பத்தாவது ஆள் தான் அந்த பத்தாவது ஆளாக மாறுறார் அப்போ இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை தன்னுடைய உண்மை சொரூபத்தை நீ உணர்ந்து கொள்வதற்கு இன்னொரு சொருபம் வந்து சொல்லணுமா என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்ல வர்றார் பல்லார் தசமன் தன்னை பார்ப்பதும் தனை கொண்டேதான் அல்லாது பதினொன்றானும் அவனெடுத்து உண்டு வாராய் அவ பத்தாவது காட்டி கொடுக்கறதுக்கு அது அவனே தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பதினோராவது ஆள் அவனிடத்தில் இருக்கணும்ங்கிற அவசியம் ஏதாவது இருக்காப்பா என்ன அவன் வந்து சொல்லிட்டான் ஆனா அத சொல்லிட்டு அவன் போயிடுவான் பதினோராவது நாள் அங்க இருக்க மாட்டான் அது போல சாஸ்திரமும் சத்குருவும் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க கூட வரமாட்டாங்க ஆனா நான் யாருன்னு தன் சொரூபத்தை தெரிந்து கொள்வது நானே தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இன்னொருத்தர் வந்து கூட இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் வழிகாட்டிட்டே இருப்பாங்களானா அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது இந்த பாடல்ல சூட்சமாக சொல்றார் அப்ப எல்லாம் கண்டு அறியக்கூடிய அந்த அறிவை இன்னொரு அறிவை வச்சு நீ எப்படி பார்க்க முடியும் அது மாதிரி எல்லையில்லாத பிரகாசம் குடிக்கக்கூடிய ஒரு ஜோதி சுடரை வந்து இன்னொரு தீபத்தை ஏற்றி எப்படி பார்க்க முடியும் இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி அது வந்து இந்த பாடலில் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதனால் பத்தாவது ஆளாக நீ எப்படி தன்னைத்தானே அவன் உணர்ந்து கொண்டானோ அது போல தன்னைத்தானே உணர்ந்து கொண்ட உனக்கு வேறாக இன்னொரு ஸ்வரூபத்தை வந்து காட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதே அது நடக்காதுங்கிற மாதிரி இந்த பாடலில் அவர் சொல்லி இந்த அறுபத்தி ஆறாவது பூர்த்தி பண்ணுறார் இங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்மள யாரும் நம்ம தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அறியாமையில்தான் நம்ம இருக்கிறோம் அதை வந்து அடுத்த பாடல சொல்ற அறுபத்தி ஏழாவது பாடல்ல அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்று என்னும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அணவத்தை பலமாய்த்தீரும் அறிவடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே என்ன சொல்றா அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு அப்படின்னு ஒருத்தான் அவன் வந்து ஒரு குதற்கமான மூடன் என்ன அவஸ்தை அது வந்து அவஸ்தைக்கு ஒரு முன்னாடி ஆப்போட்ட அனவஸ்தா அதாவது ஒரு அவஸ்தையான ஒரு நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு விளக்கம் கொடுக்காத ஒரு நிலை அந்த அனவஸ்தா அவஸ்தை அப்படிங்கறது எப்படி நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்கிறான்னு பாருங்க இப்போ கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டான்னா இந்த குதர்கமான கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா இப்போ கோழியிலிருந்து முட்டை வந்தது அப்படின்னா அப்போ சரி கோழி முட்டை போட்டுச்சு சரிங்க ஆனால் அந்த முட்டையிலிருந்து தான் திருப்பி ஒரு கோழி வந்திருக்கோம் அப்படின்னு திருப்பி அடுத்த கேள்வி கேட்பான் ஆமாங்க முட்டையிலிருந்து தான் கோழி வந்துச்சுன்னா அப்போ கோழிலிருந்து எப்படிங்க முட்டை வந்துச்சுன்னா அடுத்த கேள்வி கேட்பான் அப்போ இது ஒரு குதர்க்கமான கேள்விங்கிறதுனால இதுக்கு பதில் கொடுக்கவே முடியாது அது அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அணவத்தை பலமாய்த்தீரும் அந்த அவஸ்தை வந்து சேர்ந்துடும் அறிவடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே இப்போ இங்க திருப்பிட்டிக்கு கொண்டு வராரு அதாவது அறிவு அறிபவன் அறியப்படும் பொருள் அப்படிங்கிற மூன்று விஷயங்கள் இருக்கிறது இப்போ அறியப்படும் பொருள் என்ன இப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இங்கே எத்தனையோ ஜீவராசிகளை பார்க்குறோம் கிரகங்களை பார்க்குறோம் எல்லா விஷயங்களும் நம்மளால் அறியப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவும் நம்மிடத்துல இருக்கிறது இது இது என்ன அப்படிங்கிற ஒரு ரோஜா மலரை பார்த்த உடனே இது ரோஜா மலர் இது மல்லிகை மலரை பார்த்த உடனே மல்லிகை மலர் அப்படிங்கிற தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் இருக்கிறது ஆனால் இந்த அறிவும் அறிபடும் பொருளும் நீ இல்லை இது ரெண்டுமே நீ கிடையாது அப்போ நீ யார் இதையெல்லாம் அறிபவனாகிய அறிப்பொருள் தான் நீ அதை நீ அனுபவித்து தெரிந்து கொள் அந்த அறிபொருளாக இருக்கக்கூடிய உன்னை நீ உணராமல் நீ அறியப்படுகின்ற பொருளை வந்து நான் என்று நினைத்துக் கொள்வது உன்னுடைய அறியாமை அப்படிங்கிறது இங்கே சுட்டி காட்டுறாரு இந்த பாடலில் உன்னுடைய சுரூபத்தை உன்னுடைய சுயத்தை நீ அனுபவித்து தெரிந்து கொள் அப்படிங்கிறது எடுத்து இந்த பாடத்தில் ஏன்னா அதுதான் உன்னுடைய நிஜஸ்வரூபம் அப்படிங்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட நிஜஸ்வரூபம் தான் நான் இப்போ நான் யார் என்னுடைய நிஜஸ்வரூபம் எப்படி வேத வாக்கியம் தான் பிரமாணம் வேத வாக்கியம் என்ன சொல்லுது பிரஜானம் பிரம்மம் அப்படிங்குறது அப்போ உன்னுடைய பிரக்னை தான் இறைவன் அந்த பிரக்னை தான் இறைவனாக இருக்கிறான் அந்த பிரக்னை தான் சாட்சாத் பிரம்மம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம இடத்துல பிரக்னைங்கிறது என்ன உணர்வு அப்போ அந்த உணர்வுங்கிறது எதை எடுத்தாலும் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு அறிவாற்றல் நமக்கு தேவைப்படுது இல்லையா அப்போ அந்த உணர்வை தான் நம்ம உணர்வு அறிவு ஆன்மா பிரம்மம் அப்படின்னு பல பெயர்கள் கொடுத்து அழைச்சிக்கிறோம் அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை நீயே தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில் அதை வந்து திருமந்திரமும் சுட்டி காட்டுது ஒரு பாடல் இருக்கு எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கு இல்லை எல்லாம் அறியும் அறிவினை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே அப்போ எந்த அறிவு எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறதோ அந்த அறிவு தான் இறை அப்படிங்கிறது திருமந்திரம் சொல்லுது ஆனால் மற்ற எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்ற அந்த அறிவு தானா நான் அப்படின்னா கிடையாது அதெல்லாம் வந்து போகின்ற விஷயங்கள் இங்கே ஏன் அதெல்லாம் வந்து போகுது இந்த அறிவு அறிபவனாகிய நான் இருப்பதனால்தான் அதெல்லாம் வந்து போகின்றது ஒரு அறிவு நம்ம இடத்துல எப்படி வருகின்றது அறியப்படும் பொருளும் எப்படி வருகின்றது அப்படின்னா அரிபவனாகிய நான் இருப்பதனால்தான் அந்த அறியப்படும் பொருளும் அறிவும் இருக்கின்றது ஏன் என்ன இப்ப நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கும்போது இப்ப நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கறத எப்ப தெரியுது நனவு நிலைக்கு நம்ம வந்தவுனங்க சொல்ல முடியுது நான் நல்லா தூங்குனேங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியுது அப்ப நல்லா தூங்குனேங்கிறத தூக்கத்துல ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் இல்லையா அவன் தான் அரிபவன் சாஸ்திரம் சொல்லுது அது மாதிரி இப்ப இந்த சீடன் அந்த குரு கிட்ட கேள்வி கேட்டான் இப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க பஞ்ச கோஷங்களை விட்டுருங்க மூன்று அவஸ்தைகளை விட்டுருங்க மூன்று சரீரத்தை விட்டுருங்கட்டு என்னுடைய எல்லா விஷயத்தையும் நீக்கிடுறீங்களே சாமி ஏன்னா அஞ்சு கோஷங்களை நீக்கிட்டா எல்லாமே போயிடும் ஸ்தூல சரீரம் போயிடுது சூட்சம சரீரம் போயிடுது இவ மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் காணாம போயிடும் ஒன்னும் இல்லாத புலன்களற்ற ஒன்றுமற்ற நிலை அது சூன்ய நிலைன்னு சொல்றான் அப்ப அந்த சூன்ய நிலை வந்து நான் எப்படி உணர்ந்துக்குமே தெரிஞ்சுக்குமே அவங்க ஒரு கேள்வி கேட்கும் அந்த மாதிரி ஒரு இருளை அந்த மாதிரி ஒரு சூன்யத்தை நான் எப்படி தெரிந்து கொள்வேன்னு ஒருத்த தெரிஞ்சுக்கிறானே அவன் யாருன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அது அது ஒருத்தர் தெரிஞ்சாத்தானே இப்ப அது இருளுங்கிறது தெரியும் தெரியும் அப்ப இது எல்லாம் ஒருத்த சொல்றான் பாத்தீங்களா அந்த சூன்யம் சொல்றவன் தான் இங்க அறிபவன் அப்படிங்கறத சாஸ்திரம் சுட்டி இப்ப நான் கடந்த பாடத்திலே சொன்னேன் பௌத்த மதத்துக்கும் நம்முடைய சனாதன தர்மத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா பௌத்த மதம் வந்து பொதுவாக இது எல்லாம் சொல்லிட்டு நின்னுடுது ஆனா நம்முடைய தர்மம் என்ன சொல்லுதுன்னா அந்த சூன்யம்னு சொல்றவன் யாருன்னு பாரு ஏன்னா அந்த சூன்யத்தை கூட ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான் அல்லப்பா அவன் தான் நீ அப்படின்னு சுட்டி அப்ப அந்த சூன்யம் அதாவது இருள் இங்க ஒன்று மற்ற வெட்ட வெளி அப்படின்ற எல்லாம் சொல்ல முடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க அதை உணர்பவன் எவனோ அவனே இறைவன் அவன் தான் பிரம்மம் அப்படின்னு எங்க சாஸ்திரம் சொல்லுது அப்ப அந்த உணர்வு தான் இங்க இறைவனாக இருக்கிறான் அப்ப அது எப்படி இருக்கு புலன்களை கடந்து உணரக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் அது இப்போ புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய விசை சுகங்கள்லாம் வந்து போகின்ற விஷயங்கள் ஏன்னா இப்போ நான் கண்ணால் ஒரு பொருளை பார்க்குறேன்னா அது சாஸ்வதம் கிடையாது இன்றைக்கு இறைக்கும் நாளைக்கு இல்லாமல் போயிடும் அப்போ வந்து போகின்ற பொருளாக நான் இல்லை அது வந்து என்னுடைய அறிவினால் அறியப்படும் பொருள் ஆனால் அறிப்பொருள் அதாவது இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆத்மாவாக ஒரு அறிவாக ஒரு பிரம்மமாக ஒரு உணர்வாக இருக்கிறேன் பாருங்கள் அதுதான் நான் அப்படினுங்கிறத நீங்கள் மீண்டும் மீண்டும் சாஸ்திரம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு அப்போ இப்படிப்பட்ட சாஸ்திரம் சுட்டி காட்டக்கூடிய இந்த விஷயத்தில் அது இன்னொரு விஷயத்தையும் மகா வாக்கியமாக சொல்லுது அந்த மகா வாக்கியம் தான் என்ன தத்துவமசி இப்போ நிறைய மகா வாக்கியங்கள் இருக்கு ஒவ்வொரு மகாவாக்கியமும் இது எல்லாமே இந்த ஈஸ்வர தத்துவத்தையும் அதாவது ஜீவ தத்துவத்தையும் இணைக்கக்கூடிய வாக்கியம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியது தான் மகா வாக்கியம் மகா வாக்கியம்னா என்னன்னா இந்த ஜீவனையும் பிரம்மனையும் ஐக்கியப்படுத்தக்கூடிய வாக்கியம் அதனால தான் அது மகா வாக்கியம்னு பேர் அது எல்லா உபநிசத்துக்கள்லையும் இருக்குது நூத்துக்கு கணக்கான உபநிசத்தங்கள்லேயும் இதே மகா வாக்கியம் தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் எல்லா மகா பொருள் என்னன்னா நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அது எப்படி மாற்றி சொல்லும்னா பிரக்ஞானம் பிரம்மம் அப்படிங்கோ பிரக்னை தான் இறைவன் அப்படிங்கோ இன்னொன்றுல என்ன சொல்லுவோம் அகம் பிரம்மாஸ்மிங்கோ அந்த இறைவனே நான் அப்படின்னு சொல்லுவோம் நானே கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு என்ன சொல்லுவோம் தத்துவம்சி நீ அதுவாகவே இருக்கிறாய் சொல்லும் இப்படி நிறைய மகா இருந்தாலும் ஒரு குரு உபதேசிக்க பண்ணும்போது என்ன சொல்லுவார்னா தத்துவ மசின்னு தான் சொல்லுவார் நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த தெரிந்து கொள்ளக்கூடிய சிஷன் என்ன பண்ண முடியும் அந்த பாடத்திட்டத்தில் தேர்ச்சி பெற்ற பிறகு அகம் பிரம்மாஸ்மி நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய அந்த கான்பிடென்ட் லெவல் எப்போ வரும் அப்படின்னா அவனுக்கு ஒரு தெளிவு வரணும் ஏன்னா அதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒரு தெளிவு வந்தா நான் இறைவன் அவன் சொல்ல முடியுமே தவிர இல்லைனா இந்த மனசு என்ன பண்ணும் இறைவன் வந்து சர்வக்னன் நான் வந்து ஒரு சாதாரண கிஞ்சிக்னன் சொல்லுவோம் ஏன்னா என்னுடைய நிலைப்பாடு சக்தி குறைபாடு ஆனால் இறைவன் வந்து மிகப்பெரிய சக்தியாளன் மிகப்பெரிய பேரறிவாளன் நான் ஒரு சிற்றறிவாளன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மனிதன் கூட இருக்கிறதுனால எல்லாராலையும் இதை ஏற்றுக்க முடியாது எப்படி நானும் பிரம்மமும் ஒன்றாகி விட முடியும் நானும் ஈஸ்வரனும் ஒன்றாகி விட முடியும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்குது இதை வந்து தத்துவ அசி மகா வந்து தெளிவுபடுத்துது இல்லைப்பா அந்த அறிவு தான் நீ நீ தான் அது எந்த சந்தேகமும் நீ படவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுது இப்ப இந்த கைவல்லி நவனித மட்டும் இதை சொல்லல எல்லா உபனிஷதங்களும் இதை தான் சொல்லுது மிகப்பெரிய மகான்களும் இதை தான் சொல்றாங்க இப்ப திருமூலரும் இதை தான் சொல்றாரு எல்லாம் அறியும் அறிவு விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இல்லை எல்லாத்தையும் நீ அறிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லப்பா எல்லாம் அறியக்கூடிய அறிவுதான் நீனு தெரிந்துக்கோ அப்படி எல்லாம் அறியும் அறிவினை நான் என்று எண்ணில் எல்லாம் அறிந்த இறைவன் எல்லாமே அப்ப அப்படிப்பட்ட இறைவன் நானேதான் அப்படின்றத எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்ப நீ வந்த வேலை முடிஞ்சுது அப்படிங்கறதுதான் எங்க மகான்கள் எல்லாம் சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறாங்க இது வந்து திருமந்திரத்துடைய பாடல் ஔவையார் ஒன்று அழகா சொல்றாரு அனைத்து உருவாய் அறிவை அகலின் திணை துணையும் இல்லை சிவம் அப்படிங்கிறாரு அதாவது எல்லா உருவமாக அந்த அறிவு தான் அப்படிங்கறது தெரிங்கும் இங்க அதுக்கு தேவையான ஒரு துணையே இல்லப்பா அதுதான் சிவம் அப்படின்னு ரொம்ப அழகா தன்னுடைய பாடலை சுட்டி காட்டுறாரு சுப்பிரமணிய பாரதியார் அழகா இப்ப ஒரு தெளிவு கொடுக்கிறார் அது என்னன்னா எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியோ எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் அப்படின்ட்டு சுப்பிரமணிய பாரதியும் இந்த அறிவுதான் இறைவன் அப்படிங்கிறத அவருடைய கண்ணோட்டத்திலையும் அழகாக தெளிவுபடுத்துறாரு அப்போ பாருங்கள் எல்லா மகான்களும் ஒரே விஷயத்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நமக்கு தான் புரிய மாட்டேங்குது இது நிறைய ஆதாரபூர்வமான விஷயங்கள் வந்து எல்லா நூல்கள்லையும் இருக்கு அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் கொள்ள வரும்போது தான் இதெல்லாம் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத புரிந்து பாகவத புராணத்தில் ஒரு பாடல் இருக்கு வாக்கினை கடந்து ஓங்கி மற்றெங்கனும் நீக்கமின்றி நிறைந்த அறிவினை ஊக்கமுற்று உணர்வதற்கு இடநாகலின் ஆக்கையும் குருவாயது அரசனே அப்போ அந்த அறிவே தான் எல்லாமே இருந்து கொண்டு இத்தனை விஷயங்களும் தெரிந்து கொள்கின்றது அப்போ அந்த அறிப்பொருளாக இருக்கக்கூடிய அதுதான் நீ அப்படிங்கிறத பாகவத புராணமும் தெல்ல தெளிவாக எடுத்து ஏகப்பட்ட புராணங்களையும் பாகவத மாதிரி மற்ற நூல்களையும் மகான்களுடைய வார்த்தைகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் ஒரே விஷயத்தான் சொல்றாங்க தத்துவம் அசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரே மகா தான் எல்லா மகான்களும் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து அவரு மீண்டும் மீண்டும் இந்த கைவெளி நவநியத்தினுடைய ஆசிரியர் வந்து ஒவ்வொரு பாடல்களையும் ரொம்ப ஆழமாக திணிக்கிறார் இப்போ அடுத்த பாடல் அறுபத்தி எட்டாவது சொல்றாரு மதுரமாம் கட்டி சுட்ட மா பணியாரம் எல்லாம் மதுரமாக்கி அதற்கு மதுரம்தான் சுபாவம் அன்றும் அது இது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டும் ஆகா அகம்பொருள் அறிவாயினேயே இங்க என்ன சொல்றாருன்னா மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் இப்ப ஒரு மாவுல ஒரு பணியாரம் செய்யறோம் அந்த பணியாரம் செய்யக்கூடிய மாவுல நம்ம என்ன பண்றோம் ஒரு வெள்ளத்தை உடச்சி போட்டு நல்ல இனிப்பு பணியாரமாக நம்ம சுடுறோம் அப்படி இனிப்பு பணியாரமாக சுட்டு அந்த இனிப்பு பணியாரத்தை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அப்படி ஒரு மதுரம் அப்படி ஒரு இனிப்பு அப்படி ஒரு சுவையா இருக்கு அந்த பணியாரம் ஆனா அந்த பணியாரத்தை சாப்பிடும்போது அதனுடைய சுபாவம் என்ன அது ஒரு இனிப்பு ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய அதனுடைய சுபாவம் அப்போ அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஒரு இனிப்பு பணியாரத்தை இன்னொரு இனிப்பை காட்டி இந்த இனிப்பு மாதிரிதான்ப்ப அந்த இனிப்பு இருக்கும் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா என்ன பாருங்க இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க இது இனிக்குதான் இந்த இனிப்பு மாதிரிதாங்க அந்த பணியாரமும் இனிக்கும் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒரு அறியாமையோ அது எப்படி ஒரு மூடத்தனமோ அது போல தானே ஒரு அகண்ட அறிவு அப்படிப்பட்ட எனக்கு இன்னொரு அறிவின் மூலமாக நீதான் அந்த அறிவு அப்படின்னு வெளியிருந்து சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கா அப்படி சுட்டி வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அது ஒரு அறியாமை நிலைதான் அப்படின்னு இங்க சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சொல்லுது ஏன்னா அது இது என்னும் சடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டும் ஆகா அகம்பொருள் அறிவாயினேயே அப்போ அப்படி வெளியிருந்து ஒன்று சுட்டி காட்டக்கூடிய பொருள்களெல்லாம் உண்மையான அறிவாகிவிடாது அதெல்லாம் பொருள் அறிவு அப்போ உள்ளே இதையெல்லாம் அறியக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறான் பாருங்க அவன்தான் உண்மையான அறிவு அதுதான் ஆன்மா அதுதான் பிரம்மம் அதுதான் பிரக்னை அப்படின்ட்டு எல்லா பாடல்களிலும் வலியுறுத்தி கொண்டே வருகிறார்கள் மகான்கள் அப்போ அதை தான் இங்கே அவர் சொல்ல வர்றாரு அந்த இனிப்பான வெள்ளத்தை கொண்டு ஒரு பணியாரம் செஞ்சுட்டு அந்த பணியாரத்தை சாப்பிட்றதுக்கு இன்னொரு இனிப்பை கொடுத்து சாம்பிள் காட்டி பாரு இந்த இனிப்பு மாதிரி தான் அந்த இனிப்பு இருக்குன்னு சொன்னால் எப்படி ஒரு மூடத்தனமாக இருக்குமோ அது மாதிரி அறிவாகவே இருக்கக்கூடிய உனக்கு போய் இன்னொரு அறிவை கம்பேர் பண்ணி காட்ட முடியுமாப்பா அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத சொல்ல வராங்க இதைத்தான் முந்தைய பாடலையும் சொல்றாரு ஒரு பிரகாசமான ஜோதி முன்னாடி இன்னொரு சாதாரண சுடரை காட்டி கம்பேர் பண்ண முடியுமா அதுவே ஃபுல் பிரைட்னஸ்ல பிரகாசித்துக் கொண்டு சூரியனை விட பிரகாசித்துக் கொண்டு இருக்கிற அந்த அறிவுகிட்ட போய் இன்னொரு சாதாரண விஷயத்தை காட்டி நாம வந்து கம்பேர் பண்ணால் எப்படி ஒரு அறியாமை நிலையோ அது மாதிரி தான் இருக்கு இனிங்கள்லாம் அப்படிங்கறத சொல்லி காட்டுறாரு அப்ப இதெல்லாம் அப்படி கம்பேர் பண்ணாதீங்க அதுக்கு ஒரு தனி அனுபவம் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இனிப்பு எப்படி நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது அந்த இனிப்பாகவே தன்னுடைய அனுபவத்தை அந்த இனிப்பு வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அந்த மாப்பணியாரத்துக்கு வந்து ஒரு இனிப்பு அனுபவம் இருக்கு அதுதான் அதனுடைய சுபாவம் அதுக்கு போய் இன்னொரு இனிப்பை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதனுடைய சுபாவமே இனிப்பு தான் பணியாரத்தினுடைய சுபாவமே இனிப்பு இங்கு நானே அறிவுதான் அப்ப எனக்கு இன்னொரு அறிவை அனுபவமாக காட்டணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி ஒரு முடியாத காரியமோ அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறத இந்த பாடல்கள் மூலமா சுட்டி காட்டுறாரு அப்போ நீயே அந்த அறிவாக இருக்கிறாய் அந்த அனுபவடிமான ஆத்மாவிற்கு அந்த ஆத்மா அனுபவத்திற்கு வேறு அனுபவம் தேவையில்லை அப்படிங்கிறத இந்த பாடல்கள் மூலமாக சுட்டி காட்டிக்கிட்டே வராங்க ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து இங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்திக்கிட்டு வருது அதாவது இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை இணைக்கிறதுக்காக பல்வேறு விதமான வழிமுறைகளை கையாள்கிறார்கள் மகான்கள் அப்போ ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு இதை புரிய வைக்க முயற்சி எடுக்கிறாங்க இப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்களா அப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்களா ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு புரிய வைக்கணுமே அப்படின்னு சொல்லி விதவிதமான வாக்கியங்களை வடிவமைத்து நமக்கு விளக்க உரைகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த பாடல்கள் பலவாராக நமக்கு விளக்கம் கொடுத்துக்கொண்டே வருகின்றது அப்போ அப்படி வந்த இந்த பாட்டுக்கு அடுத்ததாக அறுபத்தி பாடல் இப்போ நான் ஏன் வந்து இப்போ இந்த பாடல்கள் கொஞ்சம் வேகமாக போகிறேன் அப்படின்னா இந்த தத்துவ மசி தத்துவத்தை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த நேரத்தில் நம்ம வந்து பாடல்களில் இருக்கக்கூடிய பொருளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம பிரீஃபாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம புரிஞ்சுக்குவோம் அதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டுருக்கேன் ஏன்னா நாலு பாட்டுக்கு வந்துட்டு நான் அவ்வளோ வேகமான சப்ஜெக்ட் அவ்வளோ ரொம்ப எளிமையாக புரிய வச்சுருலாம் இப்போ அறுபத்தி ஒன்பதாவது பாடலில் இந்த நீ தொம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் வந்தமில் பிரம்மமே தத்தம் தனில் லட்சியார்த்தம் அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாட்சி அர்த்தம் சந்ததம் பேதமாவார் தமக்கு ஐக்கியம் கூடாதே இப்ப இந்த பாடல என்ன சொல்றாருன்னா தத்துவமசி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிறாரு இப்ப இந்த தத்துவமசிங்கிற தத்துவம் வந்து ஒரு மிகப்பெரிய மகா வாக்கியம் இது வந்து வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட உபனிஷத்தினுடைய வாக்கியம் அப்ப இது என்ன இது எதை சொல்லுது அப்படின்னா இங்க ரெண்டு விஷயத்த சொல்றாரு இப்போ துவம் அப்படின்னா நீ தத்துனா அது அதுனா எது அந்த ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் தத்துனா ஈஸ்வரன் அர்த்தம் துவம்னா நீ என்று அர்த்தம் அப்ப அந்த ஈஸ்வரனும் நீயும் ஒன்றாகவே தான் இருக்கிறீர்கள் அசி அப்படின்னா இருக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தம் அப்ப இங்கே இந்த மூன்று பதத்தை நம்ம பிரித்து பார்க்கும்போது இப்ப தத் அசி அப்படின்னா தத் அதுவாகவே நீ இருக்கிறாய் அல்லது நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு இதுக்கு பொருள் எடுத்துக்கணும் அப்ப அந்த அடிப்படையில இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் எதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடாது நான் ஈஸ்வரனாகத்தான் இருக்கிறேன் என்கிற வார்த்தை புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேரால் அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா அது எப்படிங்க நான் ஈஸ்வரனாக இருப்பேன் என்னுடைய சாதாரண விஷயத்தோட நீங்க அதை எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்க வருவாங்க அப்போ அதுக்குண்டான விளக்கங்களையும் நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ தத்துவம் அசி நீ அதுவாகவே இருக்கிறாய் இப்போ இங்க தத்துவம் அசி மகா வாக்கியம் வந்து எதர் ரண்டை ஐக்கியப்படுத்துது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஜீவனையும் பிரம்மத்தையும் தான் இங்க ஐக்கியப்படுத்துது இப்போ இந்த ஐக்கிய பதம் என்ன இங்க சொல்ல வருது அப்படின்னா அசி அப்படிங்கிற ஒரு பதவிச்சாரம் தான் இங்க ஐக்கியப்படுத்துது எதை ஐக்கியப்படுத்துது தத்துவம் அசி நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்ப ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்ற ஒரு விஷயத்தை தான் இங்க வந்து ஐக்கியப்படுத்துது இப்போ ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம ஒன்று ஆக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப உதாரணமா நம்ம கணிதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்து ஈக்குவல் டு ஐந்து அப்படின்னா அது ரெண்டு சமம் தானே இதுவும் ஐந்து அதுவும் ஐந்து அதை நம்ம வந்து சமன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அது சாதாரணமா பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்போ ஆறு ஈக்குவல் டு ஐந்து அப்படின்னு சொன்னா இப்ப இது ரெண்டு சமன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது ஏன்னா இங்க ஆறுங்கிற எண்ணு ஐந்தை விட கொஞ்சம் அதிகமான தன்மையை கொண்டதுனால அதை ரெண்டு இங்க நம்ம சமன்படுத்த முடியாது அப்ப நம்ம எப்படி சமன்படுத்த முடியும் அப்படின்னா இங்க தோற்றத்துல வேறு இருக்கணும் ஆனா விடை வந்து சமமா இருக்கணும் அப்படி இருந்தால்தான் நம்ம சமன்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் இப்ப நம்ம கணிதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரெண்டு கூட்டல் மூணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஐந்துன்னு சொல்றோம் கணித சமன்பாட்டுல ஐந்து வந்துடுது ரெண்டு கூட்டல் மூணு ஐந்து இப்ப ஆறு கழித்தல் ஒன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்து வந்துடுது இப்ப பாருங்களேன் தோற்றத்துல இது ரெண்டு பிளஸ் மூணு இருக்குது ஐந்து வருது அது ஆறு மைனஸ் ஒன்னுன்னு இருக்கு ஐந்து வருது ஆக மொத்தத்தில் ஐந்துங்கிற சமன்பாட்டை தோற்றத்தில் வேறு வேறாக வைத்து சமன்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு கணிதத்தில் இருக்கிற மாதிரி இங்க வேதாந்தத்தில் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை எடுத்துக்கிறாங்க ஆனா அந்த ரெண்டு பாக்குறதுக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனா அது ரெண்டு சமம் தான் அப்படிங்கறத நிரூபிக்க போறாங்க அந்த நிரூபணம் தான் இங்க தத்துவ மசி மகாபாக்கியம் இந்த வேதாந்த பாடத்திட்டம் எதிரெண்டை நிரூபிக்குது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஜீவனையும் ஈஸ்வரனையும் சமன்படுத்த இப்போ இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றே அப்படின்னு வேதாந்தம் தெல்ல தெளிவாக விளக்குகின்றது அதுதான் தத்துவமசி மகாவாக்கியம் இப்போ இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் இந்த ரெண்டும் எந்த வகையிலே சம்மந்தம் இருக்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி சம்மந்தப்படுத்தி பார்க்கறது அதை ஐக்கியப்படுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த தத்துவமசி விசாரம் அப்போ அந்த அடிப்படையில் இந்த மகா என்ன சொல்ல வருது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றே அப்படின்னு சொல்லுது இப்ப பொதுவாக இந்த மகா வாக்கியம்னா என்ன ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய வாக்கியம் இப்ப இந்த வாக்கியத்தினுடைய பொருள் என்னன்னா மிகப்பெரிய பலன் அதுதான் மகா வாக்கியம் அப்படின்னு பேரு அப்ப எப்படிப்பட்ட பலனை இதை கொடுக்குது இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்தக்கூடிய பலனை கொடுக்கின்றது அதனால இது வந்து மகா வாக்கியம்னு பேரு அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகா வாக்கியம் ரெண்டு பதத்தை ஒன்றாக எடுத்துக்கொள்ள போகுது அதாவது அப்படிங்கிற ஒரு பதத்தையும் தத் அப்படிங்குற ஒரு பதத்தையும் எடுத்துக்கொள்ள போகுது அப்ப தத் அப்படிங்கன்னா அது அப்படின்னும் நீ என்றும் என்றால் இருக்கிறாய் என்றும் சொல்லி நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க தெளிவுபடுத்துது அப்போ நான் எதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சிஷ்யம் வந்து குரு கிட்ட கேட்கும் குரு ஏற்கனவே சொல்றாரு என்ன சொல்றாரு அஞ்சு கோஷங்களும் நீ கிடையாதுப்பா மூன்று சரீரங்களுமே நீ கிடையாது மூன்று கால நீ கிடையாது மூன்று அவஸ்தைகளும் நீ கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கிறார் எல்லாம் நேத்தி நேத்தி நேத்தின் எல்லா தத்துவங்களையும் நேத்தி பண்ணிட்டு நீ சாட்சாத் அந்த அறிவு இருக்கிறாய் அந்த ஆன்மாவாக இருக்கிறாய் அந்த பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து அந்த பிரம்மத்தன்மைங்கிறது என்ன அப்படிங்கிறது புரியாதனால அவன் என்ன சொல்றான் அந்த இருளை பார்த்தா நான் இறைவன் சொல்ல முடியும் அந்த இருளை பார்த்தா நான் என்று என்னை உணர்ந்து கொள்ள முடியும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு இருள் தன்மையை நான் எப்படி நான்னு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அந்த சூன்யத்தை நான் எப்படின்னு தெரிந்து கொள்வேன்னு அவன் கேட்கும்போது இவர் சொல்றாரு அந்த இருள் தான் அந்த சூன்யம் தான்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான் இல்லப்பா அதுதான் நீ அப்படிங்கறத அங்க தெல்ல தெளிவாக சொல்றார் அந்த விஷயத்தை தான் இங்க அவர் என்ன சொல்றாரு தொம் அப்படிங்கிற பதத்துல நீ அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு அப்ப நீ அப்படிங்கிற சொல்ல வர்ற இந்த வாக்கியத்தினுடைய பொருள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வாக்கியார்த்தமா எடுத்துக்காம அதனுடைய லட்சிய அர்த்தமாக எடுத்துக்கொள்ளணும் இப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்குது இங்கே வாக்கிய அர்த்தம் லட்சிய அர்த்தம் அப்படிங்கிற ரெண்டு சப்ஜெக்ட் வருது இதை ரெண்டையும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்டு இது வேதாந்தத்தில் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் கேட்டிங்கன்னா தான் இந்த ரெண்டுக்கும் விடை வந்து புரிய முடியும் இப்போ வந்து தத்துவமசின்னு ஒரு சொல்லை கேட்ட உடனே அந்த சொல்லனுடைய பொருள் என்ன நமக்கு தெரியுது அது ஒரு வாக்கியம் அப்படின்னு தெரியுது அந்த வாக்கியம் என்ன நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்போ இது ஒரு வாக்கிய அர்த்தம் இப்போ இது மாதிரி ஒருத்தர் நம்ம நடைமுறையில் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம் எப்படி சொல்றோம் டேனி சிங்கம்டா அப்படின்னு ஒருத்தனை யதார்த்தமா சொல்றான் டெய்னி சிங்கம்டான்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற ஏண்டா அவன் சிங்கம்மா அப்படின்னு முருகமா அப்படின்னு பயந்துக்குவானா கிடையாது அந்த வாக்கியத்தினுடைய உண்மை பொருள் என்ன சிங்கம்டான்னு சொன்னா அவன் சிங்கம் போல ஒரு தைரியசாலின்னு அதுக்கு அர்த்தம் அப்படித்தானே நம்ம இங்க வாக்கியத்தினுடைய பொருளை புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு வாக்கியத்தினுடைய லட்சியமாக சொல்லக்கூடிய பொருளை புரிந்து கொள்ளும் லட்சிய அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரிய வரும் இப்போ லட்சிய அர்த்தம்னா என்னன்னா ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த வாக்கியத்தினுடைய பொருள் வந்து அந்த வாக்கியத்தோடவே பொருந்தி வராது ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்பொழுதுதான் அது லட்சியார்த்தமாக மாறுகின்றது அப்படிங்கிறது எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது இப்போ வாக்கியார்த்தம் லட்சிய அர்த்தம்னா என்னன்னா ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே எடுத்து கொள்ளாமல் அந்த வாக்கியத்தை எதற்காக பிரயோகப்படுத்துகின்றார்கள் என்ற அந்த லட்சியத்தை தெரிந்து கொள்ளும் போது அது ஒரு முழுமை அடையும் அப்படிங்கறத எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது அத ரெண்டு விஷயமா சொல்லுது வாக்கிய அர்த்தம் லட்சிய அர்த்தம் அப்படின்னு ரெண்டு விஷயமா சொல்லுது இப்ப சிங்கம்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண உடனே அது ஒரு சாதாரண வாக்கிய அர்த்தம் அந்த வாக்கியத்துடைய அர்த்தம் என்ன அவன் ஒரு சிங்கம் அப்ப அவன் ஒரு சிங்கம்ன உடனே நம்ம மனசுல என்ன தோணும் ஒரு சிங்கத்துடைய உருவம் நமக்கு வந்துடும் ஆனா அவனை சிங்கமா மிருகமா பாப்போமா அப்படின்னா அப்படி பார்க்க மாட்டான் சிங்கம்டான்னு சொன்ன உடனே அவனை சிங்கம் மாதிரி பார்க்காம சிங்கத்தைப் போல ஒரு தைரியம் உள்ளவன் அப்படின்னு தான் மனிதனை பார்ப்பமே தவிர அவனை சிங்கம்ங்கிற ஒரு மிருகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டோம் அப்போ இங்க வந்து அந்த வார்த்தையுடைய லட்சியம் வேறாக பொருள் படுவதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோமோ அது போல இங்க சொல்லக்கூடிய அந்த தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தையினுடைய வாக்கிய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் அதனுடைய லட்சியார்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறதான் இங்க தொம்பது விசாரத்துல அவர் விளக்கம் கொடுக்க வரார் இந்த பாடல்ல ரொம்ப தெல்லு தெளிவாக அதை பற்றி விளக்கம் கொடுக்கிறார் இந்த வாங்க ஒரு வாக்கியம் உணர்ந்து உதாரணங்கள் வாயிலாக மகான்கள் விளக்குகிறார்கள் இப்போ நீங்கள் உடனே அந்த மாம்பழத்தை பார்த்த உடனே ஆக நண்பர் வந்து சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அதனால் நான் மாம்பழத்தை வந்து தோளோடும் கொட்டையோடும் சாப்பிட்டுருலான்னா சாப்பிடுவீங்க கண்டிப்பாக அப்படி சாப்பிட முடியாது அவருடைய வார்த்தை என்னமா மாம்பழத்தை சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு வாக்கிய அர்த்தத்தை தான் அவர் உபயோகப்படுத்தினார் ஆனால் நம்ம எப்படி லட்சியத்தை புரிந்து கொள்ளணும் உண்மையான லட்சிய அர்த்தம் என்ன மாம்பழத்தில் இருக்கக்கூடிய தோளையும் கொட்டையையும் நீக்கிவிட்டு தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அதனுடைய லட்சியத்தை நம்ம புரிந்து அந்த மாம்பழத்தை எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிற அந்த வாழ்த்தினுடைய லட்சியார்த்தத்தை நம்ம தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறதுனால இப்ப மாம்பழத்தை சாப்பிடுங்க வராம தோளையும் கொட்டையும் நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும் அந்த லட்சியார்த்தத்தை தத்துவமசி அப்படிங்கிற ஒரு வேத வாக்கியத்தை உபதேசமாக கேட்ட உடனே ஒரு மகா வாக்கியத்தை உபதேசமாக கேட்ட உடனே நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்ட உடனே உடனே நானே பிரம்மம் எந்த அடிப்படையில சொல்லுது அது அதனுடைய லட்சிய என்ன உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்ச கோஷங்களை நீக்கிவிடு ஏன்னா அது நீ அல்ல அதுவும் ஈஸ்வரனும் ஒன்று அல்ல அதை நீக்கும் பொழுது நீங்கள் இருவரும் ஒன்று அப்படிங்கிற அந்த லட்சியார்த்தத்தினுடைய அடிப்படையில் அது சொல்ல வருது அந்த வார்த்தையத்தினுடைய பொருள் என்னென்ன லட்சிய என்ன அப்படின்னா தத்துவம் நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னா இந்த உடலோட நான் உன்னை கம்பேர் பண்ணி நீ அதுவாகவே இருக்கிறாய் நான் சொல்லலப்ப ஏன்னா ஈஸ்வரனுடைய உடலும் ஜீவனுடைய உடலும் ஒன்னாயிடுமா எப்படி ஒன்னாகவே முடியாது ஏன்னா ரெண்டும் ஏணி வச்சால் எட்டாது அதுதான் ஜென்ரலாக நிறைய பேர் பேசுவாங்க அது எப்படிங்க ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றா இடணும் ரெண்டு ஏணி வைச்சா கூட எட்டாது அதை போய் ரெண்டு ஒன்றுன்னு சொன்னால் எப்படிங்க அப்படின்னு சாதாரணமாக நம்ம பொருள் எடுத்துக்கிறோம் ஆனால் இங்கே அப்படி சொல்ல வரல ஏன்னா ஈஸ்வரனை நம்ம வந்து எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய பேரறிவாளன் நினச்சிக்கிறோம் இப்போ நம்மளை நம்ம எப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஜீவர்கள சிற்றறிவாளன் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் மலைக்கும் மடுவுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாகத்தான் நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ரெண்டு வித்தியாசத்தை வந்து ஒன்றாக்க முடியுமான்னா எந்த அடிப்படையில் ஒன்றாக்க முடியாது உடல்கள் அடிப்படையில் ஒன்றாக்க முடியாது உணர்வின் அடிப்படையில் ஒன்றாக்க முடியும் அறிவின் அடிப்படையில் ஒன்றாக்க முடியும் அப்போ அந்த மகாபாக்கியத்தினுடைய லட்சியார்த்தம் என்னன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அதுவே நீ அப்படின்னு சொல்றது உணர்வின் அடிப்படையில் தான் அப்படிங்கிறத புரிந்து நமக்கு அந்த வார்த்தையினுடைய உண்மையான லட்சிய அர்த்தம் என்ன பொருள் என்ன அப்படிங்கிறது புரிய வரும் அதத்தான் இந்த சாஸ்திரம் வந்து தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டுது பொதுவாக நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னா நம்ம ஜீவனுக்கும் எப்படி ஒப்பிட்டு செய்துக்கணும் அப்படின்னா இப்ப ஜீவன்கிறவன் அண்டம் வேறமாக இருக்கிறான் ஈஸ்வரன் இவன் வந்து சாதாரண ஒரு பிண்டம் அதே மாதிரி விஎஸ்டி சரீரத்தில் இருக்கின்றான் ஜீவன் ஆனா ஈஸ்வரன் எப்படி சரீரத்தில் இருக்கிறான் சமஸ்டி சரீரம் பார்த்தோம்னா ஒரு தனித்த உடல் கொண்டவன் ஜீவன் ஆனால் ஈஸ்வரன் என்ன பண்ணுறான் இந்த மொத்த பிரபஞ்சமும் தன்னுடைய உடலாக வைத்துக் கொண்டிருக்கின்றான் அப்போ சமஷ்டி சரீரமுடையவன் ஈஸ்வரன் அதே மாதிரி இங்க காரியம் என்ன ஜீவன் வந்து இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்றான் ஈஸ்வரன் வந்து இந்த செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றான் அப்போ காரண காரியத்துக்கு பொருந்தது இங்கே ஈஸ்வரனும் ஜீவனோ அது மாதிரி இங்கே ஜீவன் வந்து கிஞ்சக்னன் ஈஸ்வரன் வந்து சர்வக்னன் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த ரண்டியுமே இணைக்கவே முடியாது ஏன்னா இது ரெண்டும் இணைக்கக்கூடிய சாத்தியக்கூறே இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்போ இந்த அடிப்படையிலேயே சாஸ்திரம் வந்து தத்துவ சொல்ல வருது கிடையவே கிடையாது அந்த தத்துவ மசிங்கிற வார்த்தையை நீ கேட்டவுடனே அந்த வாக்கியார்த்தத்திலிருந்து உண்மை பொருளாகிய லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ளும் போது மட்டும்தான் அதனுடைய தாத்யம் என்ன அது எதை கூற என்பதை புரிந்து முடியும் அப்படிங்கிறத சாஸ்திரம் தெல்ல தெளிவாக இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு போறாங்க அந்த காலத்தில் நடந்த கதை அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு புதிய நாட்டுக்கு அப்படியே பக்கத்து கிராமத்துக்கு போகும்போது அங்கே சிற்றரசர்கள் நிறைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிற்றரசனுடைய கிராமத்துக்குள்ள இவங்க நுழைந்த உடனே அந்த ஊரில் இருக்கிற அந்த சிற்றரசன் இறந்து விட்டதுனால புதிய அரசர்களை தேர்ந்தெடுப்பாங்க அல்லது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை அங்கே அரசர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இப்போ எப்படி நம்ம அரசியல்வாதிகள் அஞ்சு வருஷத்துக்கு வரும் நம்ம மாத்திரமோ அது மாதிரி அப்போ இந்த ரெண்டு நண்பர்களும் அந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு யானையை வைத்து அந்த யானை யாருக்கு மாலை போடுதோ அவங்க அரசருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு நண்பர்களும் அந்த ஊருக்குள்ள நுழைந்த உடனே அந்த யானை என்ன பண்ணுது இவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டு அதில் ஒரு நண்பனுக்கு அந்த மாலையை போட்டுடுது போட்ட உடனே அந்த நண்பன் என்ன ஆகிடுறான் அரசன் ஆயிடுறான் கூட அந்த நண்பனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல தன்னுடைய நண்பன் அரசன் ஆகிவிட்டான் அப்படின்னு ரொம்ப கூறிப்படைகிறான் இப்போ அந்த நாட்டை அரசால் போகிறான் அந்த நண்பன் இப்போ இந்த நண்பனுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணுமே அப்போ இவன் என்ன சொல்கிறான் நான் உன்னை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலனாக தளபதியாக நான் வந்துடுறேன்ப்பா எனக்கு அந்த காவலாளி தகுதியான கொடுத்துருன்னு கேட்ட உடனே சரிப்பா நீ காவலாளி அப்படின்றாரு அப்போ ஒரு ராஜா அவங்க வந்துடுறாரு ஒரு காவலாளி வந்துடுறாரு ரெண்டு பேரும் சாதாரண மனிதர்கள் தான் இந்த கிராமத்திலருந்தோ அந்த கிராமத்துக்கு போனவங்க தான் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான பதவி கிடைச்சிடுச்சி என்ன மாதிரி பதவி ஒருத்தனுக்கு அரச பதவியும் ஒருத்தனுக்கு காவலாளி பதவியும் கிடச்சிடுச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் அரசாண்டு வராங்க அப்போ அந்த அரசனுக்கு கீழே ஏகப்பட்ட அடிமைகள் இருக்காங்க ஏகப்பட்ட சேவை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க அரசு கீழே காவலாளியும் அந்த அடிப்படையில் அவருக்காக சேவைகள் செய்யறான் உதவிகள் செய்யறான் அவரை பாதுகாக்கிறான் இப்படி காலங்கள் போகுது இப்ப இங்க வந்து என்ன நடக்குது ஐந்து வருடம் ஆயின உடனே இப்ப ரெண்டு பேருக்கும் பதவி பறிக்கப்பட போகுது ஏன்னா அரசாட்சி வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றப்படும் அப்ப ஐந்து ஆண்டு ஆன உடனே சொல்லிட்டாங்க சரிப்பா நீங்க பதவி விட்டு கீழே இறங்கணும் அடுத்த அரசு நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன நடக்க போது இப்ப அந்த ராஜா தன்னுடைய பதவியை விட போறாரு அந்த காவலாளி தன்னுடைய பதவியை விட போறாரு இப்போ அந்த ரெண்டு பேரும் அந்த பதவியை விட்டா திருப்பி பழைய மாதிரி ஆயிடுவாங்கல்ல எப்படி இந்த கிராமத்திலிருந்து போனாங்களோ அதே மாதிரி ஆயிடுவாங்க அது இங்க ஈஸ்வரன் தான் ராஜா இங்க ஜீவன் நாம் தான் காவலாளி இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு ரெண்டு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய உயர்ந்த பதவியிலே ராஜாவாக ஈஸ்வரன் உக்காந்துட்டு இருக்கிறான் அவனுக்கு சேவை செய்யக்கூடிய சேவர்களாக எங்க ஜீவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இது நிரந்தரமா கிடையாது ஏன்னா இந்த பதவியே எப்பயுமே நிரந்தரம் அல்ல இது மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ இந்த ஜீவத்துவம் இந்த ஈஸ்வரத்துமும் உண்மை கிடையாது இது வந்து போகின்ற விஷயம் ஆனா இந்த ரெண்டு வருவதற்கு முன்னாடி நான் உண்மையா எப்படி இருந்தேன் என்னுடைய சொரூபம் என்ன இப்ப அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க ராஜாவும் காவலாளியும் அந்த பதவியை அடைவதற்கு முன்னாடி ஒரு சாதாரண மனிதர்களாகத்தான் இருந்தாங்க அப்போ அது போல அந்த பதவி பறிக்கப்பட்டவுடன் அவர்கள் எப்படி இருவரும் சாதாரண மனிதர்களாக மாறுகின்றார்களோ அந்த பதவி கிடைத்த உடனே ஒருவன் ராஜாவாகவும் ஒரு காவலாளியாகவும் மாறுகின்றானோ அது இங்கே ஈஸ்வரனும் ஜீவனும் பதவியினால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்போ நமக்கு இங்கே ரெண்டு விதமான பதவி கிடைச்சிருக்கு மிகப்பெரிய பதவியில் இருக்கார் நம்ம சாதாரண பதவியில் இருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு பதவி உண்மையானா இதெல்லாம் வந்து போகிற விஷயங்கள் ஆனால் இது ரெண்டுக்கும் முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதுதான் உங்களுடைய சுரூபம் அப்படின்னு சாஸ்திரம் இங்கே விளக்கம் கொடுக்குது இந்த கதையின் வாயிலாகவும் விளக்கம் கொடுக்குது அப்ப இந்த ரெண்டு பேரும் உண்மை இல்லப்பா இந்த ஈஸ்வரனும் உண்மை இல்லை இந்த ஜீவனும் உண்மை இல்லை அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான சைத்தன்யம் இருக்கு அந்த உணர்வு இருக்கு அந்த அறிவு இருக்கிறது அது மட்டும் தான்ப்பா சத்தியம் அந்த பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்னு வேத வாக்கியம் தெல்ல தெளிவாக விளக்குகின்றது அப்ப இதை புரிந்து கொள்ளும் போது இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன எதனுடைய அடிப்படையிலே இந்த மகா வாக்கியம் நமக்கு உபதேசிக்கின்றது தத்துவம் அசி என்பதை உபதேசிக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க வாக்கியார்த்தத்தினுடைய அடிப்படையிலே தத்துவமசி சொல்லப்படவில்லை அது லட்சியார்த்தத்தின் அடிப்படையிலே தொம் என்ற பதத்தினுடைய லட்சியம் என்ன நீ அதுவாகவே இருக்கிறாய் எதுவாக இருக்கிறாய் சாட்சாத் அந்த பரபிரம்மமாகவே நீ இருக்கிறாய் அசி அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கறத ஐக்கியப்படுத்துது அப்ப யாரும் யாரும் அதுவாக இருக்கிறாய் தத்துவமசி அதுவும் நீயும் ஒன்றாகத்தான் இருக்கிறீர்கள் தத் என்றால் ஈஸ்வரன் தொம் என்றால் ஜீவன் அப்ப ஈஸ்வரனும் ஜீவனும் இருவரும் ஒன்றே அப்படிங்கிற இந்த மகாவாக்கியத்தினுடைய லட்சியார்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் தேவையே இல்லை ஏன்னா இங்க உடல் அடிப்படையில நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சாட்சாத் அந்த ஆன்மஸ்வரூபத்தினாலும் அந்த அறிவு ஸ்வரூபத்தினாலும் இருவரும் ஒன்று அப்படிங்கிறத சாஸ்திரம் சுட்டி ஆனா இங்க இன்னொரு முக்கியமான ரகசியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சாஸ்திரத்தினுடைய சாராம்சம் பொதுவாக ஆன்மாவினுடைய அடிப்படையில் கூறப்பட்டாலும் கூட இப்போ உபாதி இப்போ ரெண்டு உடல் கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு என்ன உடல் கிடைச்சிருக்குது வியஸ்டி சுரூபமாக ஜீவன் அப்படின்ட்டு நான் ஒரு மனித சகிதத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு விராட்டு சுரூபமாக ஒரு ஒரே உடலாக சமஷ்டி சுரூபத்திலே ஈஸ்வரன் இருக்கின்றான் அப்போ ஈஸ்வரனுடைய உடல் என்ன இந்த மொத்த பிரபஞ்சம் ஈஸ்வரனுடைய உடல் ஆனா இப்போ தனியா எனக்குன்னு ஒரு உடல் இருக்கிறதுனால நான் ஜீவன் நினச்சிக்கிறேன் இந்த மொத்த உடல் வந்து இருக்கிறதுனால அவன் ஈஸ்வரன் அவன் நினச்சுக்கிறான் இந்த ஈஸ்வரனுடைய அங்கம் இந்த ஜீவன் இப்போ இந்த ஜீவன் எங்கே தனியாக எங்கே நிற்கிறான் இந்த ஈஸ்வரன் பிரித்து விட முடியுமா ஜீவனை அப்போ அப்படிப்பட்ட உடலினுடைய ஒரு பகுதி இவன் மொத்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதியிலே தான் இந்த ஜீவனும் இருக்கின்றான் அப்போ உடல் அளவில் பார்த்தால் கூட இப்போ இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் பிரித்து விட முடியாது அப்படி பிரிக்க முடியாதுங்கிறத சகுண பிரம்ம அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால தான் இங்கே இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சொல்லுது இப்போ நிர்குண பிரம்மத்திலே நீங்கள் ஆத்மாவை எடுத்துக்கிட்டா இங்க எல்லா ஜீவர்களுக்குள்ளும் ஒரே சைத்தன்யம் தான் இருக்குது அதுதான் நிர்குண பிரம்மம் இப்போ சகுண பிரம்மத்தின் அடிப்படையிலே பல்வேறு உடல்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இத்தனை உடல்களும் யாருடைய உடல் ஒரே ஈஸ்வரனுடைய உடல் அப்போ அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய உடலும் நீங்கள் அவனிடம் இருந்து பிரிக்க முடியாத இந்த உடல்களும் ஒன்றே அப்படி பார்த்தாலும் இங்கே ஐக்கியப்படுத்த முடியும் ஏன்னா இப்போ என்னுடைய உடம்புல வந்து ஏகப்பட்ட செல்கள் இருக்கிறது லட்சக்கணக்கான செல்களால் தான் இந்த உடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட செல்களில் வந்து இது வேற செல் அது வேற செல்லுன்னு என்னுடைய உடம்புல நான் எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ என்னுடைய கைகளிலையோ ஒரு விரல்கள்லையோ என்னுடைய முகத்திலேயோ இருக்கக்கூடிய செல் வந்து வேற ஒரு செல்லுன்னு நான் எப்படி சொல்ல முடியாது இப்போ அறிவியல் பூர்வமாக பார்த்தா கூட பல்வேறு செல்களின் கூட்டமைப்பு தான் இந்த மனித உடல் அப்போ இந்த ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாக எடுத்து இது வேற அழைப்பா அது வேற அழைப்பா நம்ம பிரித்து பார்க்கணுமா என்ன எல்லா செல்களும் சேர்ந்து இந்த மொத்த உடலாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் உங்களுடன் பேசி கொண்டிருக்கின்றேன் என்பது போல இந்த எல்லா ஜீவர்களும் சேர்ந்ததுதான் இந்த மொத்த ஈஸ்வரனுடைய உடலை தெரிந்து கொண்டால் இங்கே நீங்க உடல் கூட பிரிக்க முடியாதுங்கிறதான் அந்த ரகசியத்தை தான் நீங்கள் உடைக்கிறேன் அப்ப நீங்க வந்து ஈஸ்வரனை தனக்கு வேறாக பார்ப்பதெல்லாம் எதுன்னா மனசு தான் பார்த்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அவன் பெரிய சர்வக்னன் நான் கிஞ்சிக்ணன் அவன் பெரிய அண்டம் நான் பிண்டம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்குது தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய உண்மை சொருபம் தெரியாமல் உடல் அளவிலே தன்னுடைய சக்தியை வைத்துக்கொண்டு அப்படி நினச்சிக்குது இப்போ நம்ம ரெண்டு மனிதர்களை சாதாரணமாக சந்திக்கிறோம் ஒரு மனிதன் மிகப்பெரிய பலசாலி பத்து பேரையும் அடித்து தூக்குவான் பத்து பேர் அப்படியே தூக்கி மேலே நிறுத்துவான்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒராளை கூட தூக்க முடியாத பலமற்றவர் அப்படி தான் நாம் இருக்கிறோம் இப்போ அப்படி இருக்கும்போது என்னையும் அவனையும் எதிரெதிரை நிறுத்தி வச்சு இப்போ அவன் வேறப்பா நான் வேறப்பான்னு சொன்னான் எதன் அடிப்படையில் வேற வேற நாங்க சொல்ற வரத வாக்கியார்த்தம் சக்தியின் அடிப்படையில் தான் அவன் பலசாளி நீ வந்து சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லுவதே தவிர உடல் அவனும் மனிதன் தான் நானும் மனிதன் தான் இப்ப எனக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு கால் ரெண்டு கை தான் இருக்குது அவனுக்கும் அதே ரெண்டு கண்ணு ரெண்டு காலு ரெண்டு கை தான் இருக்கு அப்ப என்ன வேற மாதிரி ஜந்துவாகவோ அவனை வந்து மனிதனாகவோ யாரும் பார்க்க மாட்டாங்க ரெண்டு பேரும் மனிதர்கள் ஆனா ரெண்டு பேருடைய சக்தி வேறு வேறு இவன் பத்து பேரை தூக்கி பந்தாடக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை பொருந்தியவன் இவன் ஒருத்தனை கூட தூக்க முடியாத வலிமையற்றவன் ஆனால் இவர் இருவருமே மனிதர்கள் தான் எப்படி நாம் சாதாரணமாக சராசரியாக ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் இருவரையும் மனிதனாக நாம் எப்படி சமன்படுத்தி பார்க்கின்றோமோ அதுபோல ஈஸ்வரனும் ஜீவனும் இங்கு சக்தியினால் மாறுபட்டிருக்கின்றார்களே தவிர ஆத்மாவினால் அறிவினால் இருவரும் ஒன்றே அப்ப என்னிடத்தில் ஏன் அந்த அறிவு பிரகாசிக்கல ஈஸ்வரன் இடத்தில் அந்த பேரறிவு பிரகாசிக்குது அப்படின்னு பார்த்தா இங்க நீங்க வந்து ஒரு பவுண்டரி ஒரே அறிவுரறிவுகாசிக்குது என்ன பண்ணுதுனா உபாதியனுடைய அடிப்படையிலே உடலுடைய அடிப்படையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது எப்படி அந்த உடல் போயிட்டு பத்து ஆளை தூக்கக்கூடிய பலசாலியா இருக்கா இந்த உடல் படைத்தவன் ஒரு ஆளை கூட தூக்க முடியாமல் பலமற்றவனாக இருக்கிறானோ அதுபோல ஒரு அறிவு உள்ள தாவரம் பெரிதாக அறிவு பிரகாசிக்க முடியாத நிலையில இருக்கின்றது ஆறறிவு படைத்தவன் ஓரளவுக்கு அறிவு பிரகாசிக்கக்கூடிய நிலையில இருக்கிறான் ஆனா இந்த அறிவெல்லாம் எந்த அடிப்படையில பிரகாசிக்குது என்றால் இந்த உடலினுடைய அடிப்படையிலே தான் பிரகாசிக்கின்றது ஆனால் உண்மையில் இருக்கக்கூடிய அறிவோ இந்த உடல்களை கடந்து இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் எப்போ புரிந்து கொள்கிறோமோ அல்லது உணர்ந்து கொள்கின்றோமோ அப்போ நாம் இந்த உடல் கடந்து அந்த உணர்வோடு ஒன்றும் போது நம்மிடத்திலும் அந்த பேரறிவு தன்மை மலர்ந்துவிடும் ஏன்னா இங்க ஈஸ்வரனுக்கு வேறாக நாம் இல்லை அந்த பிரம்மத்துக்கு வேறாக நாம் இல்லை உடல் அளவில் பார்த்தாலும் நாமும் ஈஸ்வரனும் ஒன்றுதான் உணர்வு அடிப்படைகளை பார்த்தாலும் நாமும் பிரம்மமும் ஒன்றுதான் அப்போ இங்கு எந்த வகையிலும் நம்மை பிரிக்க முடியாது அப்படிங்கறத நாம் எப்போ புரிந்து கொள்கின்றோமோ இங்க தத்துவம் வாக்கிய அர்த்தத்தினுடைய உண்மையான சாராம்சம் அந்த லட்சிய அர்த்தத்தினுடைய சாராம்சத்தோடு இணைக்கப்படுகின்றதுங்கிறது இங்க சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டுது அப்போ அதனால தான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்கள்லாம் சொன்னேன் சக்தி இந்த ஆற்றல் வந்து பலவராக பரிணமித்து கொண்டிருக்கின்றது ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் அந்த ஆற்றலை ஒரு ஆற்றலில் வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது அதே தான் எங்கள் சாஸ்திரமும் சொல்லுது சக்தி வியாபகம் ஈஸ்வரனுடைய சக்தி வியாபகம் இந்த பிரபஞ்சம் பூரா பரவி கிடக்குது இந்த பிரபஞ்சம் பூராவும் பரவி கிடக்குது அப்படி பரவி இருக்கிற அந்த சக்தியில் உங்களுக்குன்னு ஒரு சக்தி எனக்குன்னு ஒரு சக்தி அந்த மிருகத்துக்குன்னு ஒரு சக்தி அந்த மலருக்குன்னு ஒரு சக்தி அந்த பறவைக்குன்னு ஒரு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதது கொண்டான சக்தியை நீடிக்குள்ளே அது கொண்டிருக்கின்றது சக்தியில் மாறுபாடு இருக்கலாம் சக்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் அந்த ஆற்றலை ஆனால் ஆக்கவோ அளிக்கவோ முடியாது ஆனால் அந்த ஆற்றல் ஒரு ஆற்றலில் இருந்து வேறொரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப இந்த ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறப்போகுது அப்ப இது சாஸ்வதம் இல்ல இந்த ஆற்றல் வந்து இப்படியே இருக்குமா இப்போ அந்த பத்து பேரை தூக்கக்கூடிய பலசாலி அப்படியே பத்து பேரை தூக்கிட்டே இருப்பான ஆனா நிச்சயமா முடியாது இன்றைக்கு அவன் பத்து பேரை தூக்கலாம் இன்னும் ஒரு பத்து வருடம் கழித்தோ ஐம்பது வருடம் கழித்தோ பார்த்தீங்கன்னா அவனால பத்து பேரை தூக்க முடியாம நிலைக்கு அவன் போகலாம் ஏன்னா அவனுடைய ஆற்றலில் மாற்றம் வந்து விடுகின்றது அப்ப அது போல இருக்கின்ற இந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு அறியாமையிலே நாம் வந்து இறைவனை ஒப்பீடு செய்யக்கூடாதுங்கிறது தான் எங்க சாஸ்திரம் சுட்டி இருக்கு அப்போ இந்த அறியாமை நம்ம கிட்ட இருந்து நீங்கும் போதுதான் இந்த உடல் கடந்த அந்த உணர்வை நம்ம பிடிக்கும் போது தான் நம்ம இடத்துல எல்லா வலிமையும் வந்து சேரும் ஏன்னா நம்மளை நம்ம சுருக்கி வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட அந்த வலிமைகள் இருக்காது அப்படிங்கிறதா சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு அதுதான் இந்த பாடலில் அவர் சொல்ல வர்றாரு இந்த நீம்பம் பதத்தின் லட்சிய அப்ப நீங்கிற அந்த வார்த்தை வந்து தொம்முங்கிற பதத்துக்கு உண்டான லட்சியம் பா லட்சிய லட்சியம்னா என்ன நீ அதுவாகத்தான் இருக்கிற எதுவாக சச்சாத் அந்த ஈஸ்வரனாக இருக்கிறாய் வந்தமில் பிரம்மே தனியில் நீ அப்படின்னு சொல்றேன் அவர்களே வாட்சியார்த்தம் அப்போ இங்க ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்ற அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய அந்த வாட்சியார்த்தம் எதன் அடிப்படையில் லட்சியார்த்தமாக மாறுது இந்த ரெண்டு பேருக்கும் பேதம் இல்லாமல் அசு என்ற பதத்திலே ஐக்கியப்படுத்தும் பொழுது இவர்கள் இருவரும் ஒன்றே என்று நாமல் சொன்னாலும் அந்த லட்சிய பொருளின் உண்மைத்தன்மை என்ன என்றால் இவர்கள் இருவரும் அறிவின் மூலமாக ஒன்றாக இருக்கின்றார்கள் உணர்வின் மூலமாக ஒன்றாக இருக்கின்றார்கள் அந்த உடலின் அடிப்படையில இங்கு நான் சொல்ல வரவில்லை அது வாக்கியார்த்தம் இங்கு லட்சிய அர்த்தம் பதத்தை நீங்க முக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கறதுதான் இங்க அவர் சொல்ல வர்றார் இப்ப இந்த பிரம்ம வித்தையில வந்து அந்த இருவரும் நாசமாகும் போது இப்ப இந்த பிரம்ம என்ன இங்க ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படிங்கும்போது இப்ப இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் நாசமாகும் போது இங்கே நாசம்னா என்ன இங்க இருவரும் இல்லை உண்மையிலேயே இது தோன்றி மறையக்கூடிய சக்தி இப்போ ஜீவனும் வந்து போயிடுவான் ஈஸ்வரனும் வந்து போயிடுவான் அதனால தான் இதை மாயைன்னு சொல்வது ஈஸ்வரனை ஏன் வந்து மாயின்னு சொல்கிறோம் இது நிலையாக இருக்காது ஒரு ஆற்றலிருந்து வேறொரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ மாறுதலுக்கு உட்படக்கூடிய ஒரு பொருளை வந்து சத்திய பொருளாக அதை எப்பயும் நிலையான பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ எப்பொழுதும் சாஸ்வதமாக முடியாததாக இருக்கக்கூடிய ஆன்மாதான் நான் வந்து போகின்ற இந்த இரண்டும் சக்தியினுடைய மாறுபாட்டுக்கு உட்பட்டு இது ஒரு உயர்ந்த சக்தியாக சர்வக்னனாகவும் அது ஒரு கிஞ்சி இருக்கின்றது பார்ப்பதற்கு அதே மாதிரி இது பிண்டமாக பார்ப்பதற்கு இருக்கின்றது அது அண்டமாக இருக்கின்றது அப்ப இங்க அண்டம் பிண்டம் வந்து ஒன்றுதான் உண்மையிலே வேதம் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கு சித்தர்களும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதுன்னு ரொம்ப சிம்பிளா வேர்டில் சொல்லிடுறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது நம்மளுடைய அறிவாற்றலை சார்ந்திருக்கின்றது அப்ப இங்கேதான் இந்த மாதிரி பாடத்திட்டங்களை நம்ம ரொம்ப டெப்தில் உள்ள வந்து கவனிக்கும் போதுதான் இதனுடைய உண்மை தன்மை என்ன உண்மையிலேயே நம்ம யார் அப்படிங்கறதெல்லாம் நமக்குள்ள மிகப்பெரிய விஷயங்கள்லாம் புரிய வரும் அப்ப இங்க இன்னொரு ரகசியமே இப்ப புரிஞ்சுக்கணும் இப்ப ஈஸ்வரத்தன்மையும் பிரிக்க முடியாதது பிரம்மத்தன்மையும் பிரிக்க முடியாது தத்துவ மசின்னு எடுத்துக்கிட்டா இங்க ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு வேறு அல்ல எந்த அளவில் ஆத்மாவினுடைய நிலையிலும் அறிவினுடைய நிலையிலும் பிரக்னையினுடைய நிலையிலும் பிரிக்க முடியாது உடல் அளவில் எடுத்துக்கிட்டாலும் ஜீவன் வந்து ஈஸ்வரனுக்கு வேறாக இல்லை ஏன்னா ஈஸ்வரன்ல இருந்து வெளியே தனியாக போயிட்டானா ஜீவன் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த அண்டத்துக்குள்ளதான் இந்த பிண்டமும் இருக்கு அப்போ இந்த மொத்த யூனிவர்சல்ல இந்த மொத்த பிரபஞ்சத்திலேயே ஒரு அங்கம் இந்த மனித உடல் அப்போ இது ஈஸ்வரனுடைய உடம்புல பிரிக்க முடியாது அப்படி பார்த்தாலும் இங்கே ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் கொள்ளும்போது தான் இங்கே இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறத புரிய வரும் என்னங்க இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா பிரம்மத்துக்கு வந்து ரெண்டு விதமான பெயரை வைக்குது சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் அப்படிங்குறது இப்ப நிர்குண பிரம்மம்னா குணங்கள் அப்ப எதுக்கு குணம் இல்லை ஆத்மாவுக்கு குணம் இல்லை அறிவுக்கு குணம் இல்லை அப்ப அதனால அதை நிர்குண பிரம்மம்னு எடுத்துக்குது குணங்கள் உடையது எது இந்த வந்து போகின்ற உடல்களுக்கு குணம் இருக்கின்றது இப்ப இந்த குணம் எப்படி வருது இந்த உடலுக்கு பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இதுக்கு குணம் வந்துடுது என்ன மாதிரி குணமெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிறோம் மனதளவில் நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு மூன்று குணங்கள் நமக்குள்ளே வந்துடுது அதனால் இதெல்லாம் தெளிவாக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா பஞ்ச உடலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல உடல் அன்னமய கோஷம் சூக்ஷமாக இருக்கக்கூடிய மனம் புத்தி போன்ற அந்த கரணம் காரண சரீரம் அதாவது இந்த இந்த ஸ்தூல உடலும் சூட்சம் உடலும் சேர்ந்து இரண்டும் தோன்றுவதற்கு காரணமாக காரண சரீரங்களை கொண்ட ஜீவன் வந்து தோன்றி மறையக்கூடிய உடல்களிலே வந்து வந்து போகின்றான் அவன் என்ற உண்மையிலே அழியாத அவன் ஆத்மா அப்ப இங்க நம்ம எப்படி ஈஸ்வரனின் ஜீவனை ஒப்பீடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சுத்த சைத்தன்யம் இருக்கு அதுதான் அறிவு இறைவன் ஆன்மா அது காரணத்துக்கு காரணமான மகத் என்ற மாயையோடு சேரும் போது இந்த உலகத்தை படைக்கும் ஈஸ்வரன் என்று அறியப்பட வேண்டும் அதனால் நம்ம என்ன நினச்சுக்கிறோம் அவரை கர்ம பலன்களை கொடுக்கின்ற கர்ம பல தாதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஈஸ்வரன் என்ன நினச்சுக்கிறோம் கர்ம கொடுப்பவர் நம்ம வந்து செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு அவர் தான் பலன் அளிக்கக்கூடியவர் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இங்கே அந்த மாதிரி கர்ம ஈஸ்வரன் கொடுப்பது கிடையாது இது நம்ம புரியாமல் வந்து ஈஸ்வரன் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய அறியாமையை இருக்கிறோங்கிறத சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது எப்படி நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் அதுதான் நம்ம இடம் இருக்கக்கூடிய ஆவரண சக்தி இப்போ மறைக்கும் சக்தி ஈஸ்வரனுக்கிட்ட நம்மளை பிரித்து வச்சுக்கிட்டு இதை நான் செய்கிறேன் இது என்னுடையது அப்படின்னு ஒரு அகங்கார மகாரத்தில் மனிதன் செய்கின்றதுனால அதனுடைய பலாபலன்கள் வந்து அவனுக்குத்தான் சேரும் ஆனால் அந்த கர்ம பலன்களை அவன் தான் செய்யறான் அனுபவிக்கிறான் இது ஈஸ்வரன் இதில் கிடையாது ஏன்னா ஈஸ்வரன் வந்து இந்த உடல்ல எத்தனையோ பகுதிகளில் நம்ம ஒரு தனிப்பகுதியாக இருக்கிறோம் ஆனால் இப்போ இந்த இடத்துல ஏன் இது நடந்தது அந்த இடத்துல ஏன் அது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான் அவனுக்கு அதெல்லாம் சம்பந்தமே கிடையாது அவன் அவனுடைய மொத்த உடலாக இருந்தாலும் இந்த மொத்த உடல்கிற ஒவ்வொரு உடலுக்கும் இது இது இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு இந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறது அந்த புண்ணியத்தை செஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சித்திரகுப்தனை வச்சு எழுதிட்டு இருக்கிறது எல்லாம் எங்க இதெல்லாம் வந்து நம்ம புராணத்தில் நம்ம ஒரு சொல்லப்பட்டது நீங்க உண்மையா கர்ம தயிர் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விதை விதைத்தவன் அந்த விளைச்சலை அறுவடை செய்து அனுகரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நீங்க என்ன விதை விதைச்சாலும் சரி அரிசியை போட்டா அதுக்குண்டான அரிசி நெல்மணிகள் வரும் கோதுமை போட்டா கோதுமைக்குண்டான நெல்மணிகள் வரும் அது கோதுமை மணிகள் வரும் அது இங்க நீங்க என்ன விஷயத்த மனசுக்குள்ள விதைச்சுக்கிறீங்களோ அந்த விதைகளைத்தான் இங்க எண்ணங்கள்னு சாஸ்திரம் சொல்லுது என்ன விதைகளை நீங்க மனசுக்குள்ள விதைச்சாலும் அது எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் எதன் மூலமாக வெளிப்படும் இப்ப நீங்க விதையை விதைக்கிறதுக்கு ஒரு விளை வேணும் இல்லையா இப்ப நீங்க ஒரு கோதுமை விதையை விதைச்சாலும் ஒரு அரிசி விதையை விதைச்சாலும் அதுக்கு விளை மண்ணு மண்ணில் விதைச்சா அங்கே வந்து அந்த விதை பூத்து குழுங்கோம் செடிகளில் வந்து பூத்து குழுங்கோம் அதுபோல் இங்கே எண்ணங்கள் என்ற விதைகளை இந்த உடல்ங்கிற விளை நிலத்தில் நம்ம விதைக்கிறோம் தூள சரீரமாக இந்த உடல் மூலமாக எண்ணங்களை விதைக்கும் பொழுது அந்த செயல் வடிவமாக மாறுது பாருங்க அதுதான் விளைச்சல் இப்போ நீங்கள் ஒரு எண்ணங்களை உடலில் விதைச்சிக்கிட்டீங்கன்னா உடனே இந்த உடல் என்ன பண்ணுது செயல்பட ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன எண்ணங்களை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது உடனே செயல்பாட்டுக்கு வந்துடும் இப்போ இந்த செயல்தான் இங்கே நம்ம விளைச்சல் ஏன்னா நம்ம எதை அறுவடை பண்ணுறோம் விதைக்கிற விதை அறுவடை பண்ணித்தான் ஆகணும் அது நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை பண்ண முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாங்காவை விதைச்சிட்டு தேங்காவை எதிர்பார்க்க முடியாது தேங்காவை விதைச்சிட்டு மாங்காவை எதிர்பார்க்க முடியாது எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்யணும் அதுபோல் இங்கே உங்களுடைய எண்ணங்கள் நன்மையாக இருந்தால் உங்களுக்கு நன்மைகளாக வந்து சேரும் பலன்கள் எல்லாம் உங்கள் எண்ணங்கள் தீமையாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள்லாம் தீமையாக இருக்கும் இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டா உங்களுக்கு ஜோதிடமே தேவையில்லைன்னு சொல்கிறேன் நான் ஏன்னா ஜோதிடம் எதற்கு எனக்கு என்ன நடக்க போகுது என்ன நடந்ததுங்கிறத பாக்கிறதுக்கு யாரும் ஜோசியத்துக்கு போக வேண்டியதில்லை ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தது தெரிஞ்சுதான் நம்ம ஜோசியத்துக்கே போகிறோம் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை கஷ்டமே கஷ்டம் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலைங்க நீங்களாவது பார்த்து எனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு ஒரு ஜோசியர்கிட்ட ஏன் போகிறோம் பிரச்சனைகளை நம்மளால சமாளிக்க முடியாமல் ஏதாவது எதிர்காலமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு ஜோசியர்கிட்ட போகிறோம் அப்போ எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும்கிறத ஜோதிடர் முடிவு பண்ணி சொன்னா கூட அப்படியே சென் பர்சன்ட் நடந்துடுதா அப்படின்னா அப்படிலாம் நடக்காது அவர் என்னென்னா இந்த பாதிப்புகள் வரும் இல்லைன்னு தப்பிச்சுக்கோங்கன்னு சில ஐடியாக்கள் கொடுக்கலாம் நாம் கொஞ்சம் பாதுகாப்பாக எடுத்துக்கலாம் ஆனால் எந்த ஜோதிடர் எடுத்துக்கிட்டு போனாலும் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த சாமியை கும்பிடுங்க அந்த சாமியை கும்பிடுங்க சனிதரசவன் நடந்த விநாயகர் கும்பிடுங்க இல்லைனா ஆஞ்சநேயர் கும்பிடுங்க இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் வேறு என்ன செய்ய முடியும் இறைவன்தான் பிடிங்கன்றவாங்க ஒரே வழி அப்போ இவங்களாலையும் அதை கண்டிப்பாக தீர்வு கொடுக்க முடியாது அப்போ இங்கே ஒரே தன்மை என்ன இறைத்தன்மை மட்டும்தானே அப்போ அந்த இறைத்தன்மை விநாயகராக இருக்கா ஆஞ்சநாயகராக இருக்காங்கிறத விட அந்த இறைத்தன்மைக்குள் நான் யாராக இருக்கிறேன் என்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள உள்ள ஊடுருவி பார்க்கும்போது தான் உங்களுடைய உண்மைத்தன்மை வெளிப்படும் அது எப்படி வெளிப்படும் உங்களுடைய எண்ணங்களில் வெளிப்படும் நீங்க நல்ல எண்ணங்களை விதைத்திருந்தா தன்மைகள் உங்களை நோக்கி தானாகவே வரும் நீங்க எந்த ஜோடி எடுத்து நோக்கி போக வேண்டியது இல்லை தீமைகளை விதைத்திருந்தால் அந்த தீமைகள் தானாகவே உங்களை தேடி வரும் இதுலேருந்து நீங்க தப்பிக்க முடியாது ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படிங்கிறது போலவும் அவர் அவர் வினை அனுபவம் என்பது போலவும் இங்கு நாம் என்ன செய்கின்றோமோ என்ன விதைக்கின்றோமோ அதற்குண்ட பலாபலன்களை அனுபவிக்கக்கூடிய அனுபவமும் நமக்கே தான் வந்து சேரும் இதில் நமக்கு வேறாக எந்த கர்ம பலன்களையும் இறைவன் இங்கு கொடுப்பது கிடையாது ஏனென்றால் அந்த ஈஸ்வரனாக நாமே இருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது நமக்கு வேறாக ஈஸ்வரன் இந்த காரியத்தை செய்வது கிடையாது அதை நல்லா தெல்லத்தெளிவாக நீங்க புரிந்து கொட்டிட்டான் இப்போ நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையில் நான் ஒரு கோயில் கட்டணும் சாமி அப்படின்னு ஆசைப்படுறீங்க இன்னொருத்தர் இல்லைங்க நான் பகவானுக்கு வந்து பட்டாடை வாங்கி உடுத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்க இப்போ இது ரெண்டும் நல்ல எண்ணம் கோயில் கட்டணுங்கிறதும் நல்ல எண்ணம் பகவானுக்கு பட்டாடை உடுத்தணுங்கிறது நல்ல எண்ணம் ஆனா இந்த ரெண்டு எண்ணமும் இந்த பிறவியில உங்களால் நடைமுறைப்படுத்த முடியாவிட்டால் இந்த விதைத்த விதை மற்றொரு பிறவியை உங்களுக்கு உண்டாக்கிவிடும் ஏன்னா இந்த விதைய வந்து நீங்க அறுவடை பண்ணி ஆகணும் நீங்க கோயில் கட்டி ஆகணும்னாலும் நீங்க அதுக்குண்டான பிறவி எடுத்தாகணும் நீங்க அம்பாளுக்கு பாவாடை சாத்தணும் வேண்டிக்கிட்டாலும் சரி பட்டு பாவாடை சாத்தணும்னு வேண்டிக்கிட்டாலும் சரி பகவானுக்கு பட்டு வேஸ்டி சாத்திரணும்னு வேண்டிக்கிட்டாலும் சரி இந்த வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் இந்த எண்ணம் மறுபிறவியிலே நமக்கு செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்துவிடும் இந்த பிறவியில் செய்ய முடியாவிட்டால் செய்யக்கூடிய சக்தி இருந்தால் அதை அது போன்ற வேண்டுதல்களை நாம் வைத்துக் கொள்ளலாம் நம்முடைய சக்திக்கு மீறிய வேண்டுதல்களை நம்ம இறைவன் இடத்தில் வைக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் மனதனுடைய ஆசைகள் நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேங்கிறதெல்லாம் மனம் தன்னுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்ப இங்க இந்த மனோசக்தியிலிருந்து நம்ம விடுபடணும் அதுதான் சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்கு இந்த உடல்லையோ இந்த மனதிலையோ இந்த புத்திலேயோ போய் சிக்காதப்பா இந்த ஐந்து கோஷங்கள் நீ இல்லை இதை விட்டு வெளியேப்பா ஏன்னா இந்த உடலை நான்னு கருதி கொள்கிறாய் இந்த மனதை நான்னு கருதி கொள்கிறாய் அல்லது இந்த புத்தி விஞ்ஞானமய கோஷத்தை நான் என்று கருதிக்கொள்கிறாய் அப்ப இந்த ஐந்து கோஷங்களை எடுத்துக்கொண்டு நான் நான்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய உண்மை சொருபம் உனக்கு எப்படி தெரியும் அப்போ நீ அதை எங்க விதைக்கிறியோ அதை விதையை அறுவடை பண்ணித்தான் ஆகணும் அப்போ கர்மங்களின் ஒட்டுமொத்த சேமிப்பு கலனாக இது இருக்கிறது உன்னுடைய காரண சரீரமே இருக்கின்றது அதுதான் சஞ்சித கர்மா அப்படின்னு சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுது ஏன்னா இங்கே காரண சரீரம் என்ன சஞ்சித கர்மா பல்வேறு பிறவிகளாக ஏற்றி வைத்துக்கொண்ட ஏகப்பட்ட கர்மாக்களின் ஒட்டுமொத்த மூட்டை அப்போ அந்த மூட்டை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிறவி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா காரண சரீரம் தான் என்ன வருது சூட்சம சரீரத்துக்குள்ள வந்து மனமாக மாறி அது ஸ்தூல உடம்பு எடுத்து செயலாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றது அப்படி செயல் செய்து கொண்டிருக்கின்ற செயல்வினைக்கு பிராரப்த கர்மா அந்த செயலை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேயே புதிதாக பல செயல்களை நாம் செய்து கொண்டிருப்பது ஆகாமிய கர்மா அப்ப ஏற்கனவே ஒரு மூட்டை இருக்கிறது அது சஞ்சித கர்மா அப்ப இந்த மூன்று கர்மாக்களிலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற பிறவி அலைகளிலிருந்து நீ எப்படி விடுபடுவாய் எப்போது விடுபடப் போகின்றாய் இதை நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு அந்த மகான் வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு அந்த ஆலமர் இறைவனாகிய தட்சிணாமூர்த்தி மீது ஆணை இவை எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பவன் நீதான் நீ தெரிந்து கொள் அப்படிப்பட்ட உயரிய நிலைக்கு நீ வந்துவிட்டால் உனக்கு வேறாக இல்லை எல்லாமே நீயாகத்தான் இருக்கின்றாய் ஆக தத்துவ மசி உண்மையான சாராம்சம் லட்சிய அடிப்படையில் இருக்கின்றதே தவிர வாட்சியார்த்தத்தின் அடிப்படையில் இல்லை அப்பொழுது நன்றாக புரிந்து வேண்டும் வாக்கியம் சொல்ல வருகின்ற விஷயம் அப்படியே பொருந்து வராது அது லட்சியார்த்தத்தின் அடிப்படையிலே மாறி கூட வரலாம் இங்கு நாம் எப்படி புரிந்து என்ற அடிப்படையில் தான் சாராம்சமே அமைந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள அப்படிங்கறதுதான் இங்க சாஸ்திரம் தெல்ல தெளிவாக இந்த நூல்களின் வாயிலாக விலக்கிக் கொண்டே இருக்கின்றது உபனிஷத்தங்களும் இதைத்தான் விலக்கிக் கொண்டிருக்கின்றன இது போன்ற கைவள்ளி நவடிதம் போன்ற நூல்களும் இதைத்தான் விலக்கிக் கொண்டிருக்கின்றன ஆகவே இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் அடுத்தடுத்த பாடல்களில் மிகப்பெரிய ரகசியங்களை எல்லாம் சாஸ்திரம் நமக்கு உடைத்துக் கொடுக்க போகின்றது எட்டு மணி ஆயிட்ட நிறுத்திக் கொள்ளலாம் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த ஜீவன் ஈசன் அவருக்கே வாட்சியார்த்தம் சந்ததம் ஆவார் நமக்கு ஐக்கியம் கூடாதே அப்ப ஏன் நமக்கு ரெண்டு பேருக்கும் உண்டாகுது அப்படின்னா புரிதல் இல்லாதனால என்ன மாதிரி புரிதல் இல்ல இறைவனை நம்ம வந்து ஈஸ்வரனை வந்து நமக்கு வேறாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவன் சர்வக்னன் நாம் கிஞ்சிக்னன் அவன் காரணம் நாம் காரியம் அவன் வரை பேரறிவாளன் நான் சிற்றறிவாளன் அப்படின்னு புரிதல் இல்லாமல் இருக்கிறதுலேருந்து விடுபடுங்க இது எல்லாம் உடலுடைய அடிப்படையில் தான் சக்தியினுடைய அடிப்படையில் இந்த சக்திக்கு அப்பாற்பட்ட இந்த சக்திக்கு ஆதாரமான ஆத்மாதான் நான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே வருது அப்போ எழுபதாவது பாடலில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் டெப்த்தில் போகணும் இப்போ இதில் வந்து மூன்று இந்த விஷயங்களை வந்து அவங்க பிரித்து சொல்ல போகிறாரு அதாவது லட்சணைகள் மூலமாக சொல்ல போகிறாரு இந்த இலக்கணம் இலக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கப் போகிறோம் இப்போ ஒரு இலக்கண விதி என்ன இலக்கிய விதி என்ன இப்போ இந்த இலக்கணத்தை வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம் இலக்கியத்தை எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் நான் அடுத்த பா பாடல்கள் மூலமாக எழுபது எழுபத்தி ஒன்று பாடலெல்லாம் அதை பற்றி தெளிவுபடுத்த போகிறாரு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது சம்பந்தமான ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அது வந்து ஜீவிரமக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அந்த புத்தகம் அதை நீங்கள் படித்து பாருங்க இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக அதுலேயே புரிந்து கொள்ளலாம் அத்துடன் நம்ம அடுத்த வாரத்தில் இதே பாடல்களை நம்ம மேலும் தொடரும்போது இன்னும் நம்ம இன்னும் தெளிவாக இதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை புரிந்து முடியும் அப்போ இதையெல்லாம் கடந்து அந்த உண்மையில் அந்த உணர்வு தான் நான் என்று தெரிந்து கொண்டால் இந்த பஞ்ச கோஷங்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த பரம்பொருள் நிலைக்கு அந்த பரமார்த்த நிலைக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இத்துடன் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தக்ஸத்